ஜெபமலை மாதாவின் வணக்க மாதம் எட்டாம் நாள் அருள் நிறைந்த மரியே இம்மந்திரத்திற்கு மேல்நாட்டு மொழியில் சாதாரணமாய் வழங்கும் மொழி சம்மனசின் வாழ்த்து அல்லது சம்மனசின் மங்களம் இஜெபம் பரலோகத்துக்குரியது மகா ஆழ்ந்த கருத்துக்கள் அடங்கியதாக இருக்கிறபடியால் கன்னி தாயும் இயேசுவும் தான் இதை சரிவர கண்டுபிடிக்க முடியும் என்றார் முத்தி பெயரு பெற்ற ஆலன் ரோச் இது மரிய்க்கு சொல்லப்பட்ட மங்களமானபடியாலும் கவரியில் வானதுதற்கொண்டு வந்த நற்செய்தியானதாலும் இதன் மதிப்பு உயர்ந்தது சம்மனஸின் வாழ்த்து தேவதாயை பற்றி சொல்லக்கூடிய போதனையின் தொகுதி இதில் இரு பகுதி முந்தியது தேவதாயின் மகிமையை கூறுகிறது பிந்தியது அவரது நன்மை தனத்திலிருந்து அடையக்கூடியவைகளை காட்டுகிறது முதல் பாகத்தில் உள்ளது மகா பரிசுத்த திருத்துவம் ஒழிந்தது மற்றது அர்ச்சிஸ்டர் எலிசபெத் மாளின் கூற்று இரண்டாம் பாகம் திருச்சபை அமைத்தது உலக சரித்திரத்திலேயே அதி உன்னத நிகழ்ச்சி நித்திய வார்த்தையின் மனிதாவதாரம் அவர் உலகத்தை ரட்சித்து மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் சமாதானத்தை மறுபடியும் நிறுவியவர் கபரியேல் மாமரிக்கு மங்களம் கூறிய போது இந்நிகழ்ச்சி நடைமுறையில் வந்தது சம்மனசின் மங்களத்தில் பிதாபிதாக்களுடையவும் தீர்க்கதரிசுகளுடையவும் அப்போஸ்தலர்களுடையவும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் காணலாம் வேத சாட்சிக்கு அசையாத உறுதியையும் பலனையும் இது பொழிந்தது திருச்சபையின் வேத பாரகர்களுக்கு ஞானம் இது ஸ்துதீர்களுக்கு பிரமாணிக்கமும் துறவிகளுக்கு வாழ்வும் இது இது வரப்பிரசாத சட்டத்தின் புதிய சங்கீதம் சம்மனசுகளுக்கும் மனிதர்களுக்கும் ஆனந்தம் பேய்களை கலங்கடித்து வெட்கத்தை ஊற்றி துரத்தி விரட்டும் காரணம் சம்மனசின் மங்களத்தால் கடவுள் மனிதனானார் கன்னி கடவுளின் தாயானார் நீதிமான்களுடைய ஆத்துமங்கள் பாதாளத்திலிருந்து விடுதலை அடைந்தன மோட்சத்தின் காலி ஆசனங்கள் நிறைந்தன அத்தோடு பாவம் மன்னிக்கப்பட்டது நமக்கு வரப்பிரசாதம் வழங்கப்பட்டது நோயாளிகள் சுகமானார்கள் மறித்தோர் திரும்பவும் உயிர் பெற்றார்கள் அகதிகள் வீடு வந்து சேர்ந்தனர் தம திருத்துவத்தின் கோபம் தணிக்கப்பட்டது மனிதர்கள் நித்திய ஜீவன் அடைந்தனர் இறைவனுடைய மகத்துவத்தை போல் பெரிது ஒன்றும் இல்லை பாவத்தின் ஈனத்தை போல வேறொரு ஈனமும் கிடையாது எனினும் நாம் அவருக்கு செலுத்தும் வாழ்த்துதலையும் விண்ணப்பத்தையும் அவர் தள்ளிவிடுவதில்லை சம்மனஸின் மங்களம் ஓர் அருமையான கீதம் நவகீதம் மனிதாவதாரம் இரட்சணியம் என்னும் வரப்பிரசாதத்துக்காக செலுத்தும் நன்றியின் கீதம் இதில் பிதாவுக்கு மங்களம் சொல்லுகிறோம் ஏனெனில் அவரது ஏக குமாரனையே நமக்கு இரட்சகராக ஈந்தார் சுதனுக்கு நன்றி கூறுகிறோம் ஏனெனில் வானத்தை விட்டு பூமியில் வந்து மனிதராகி நம்மை ரட்சித்தார் பரிசுத்த ஆவிக்கு தோத்திரம் புரிகிறோம் ஏனெனில் கன்னிமரியின் உதரத்தில் நமது ஆண்டவருக்கு புனித உடலை உருவாக்கினார் மூவருக்கும் நஞ்சியறிந்த தோத்திரமாக அருளறிந்த மரியே என சொல்லுகிறோம் இம்மந்திரத்தில் நேர்முகமாக கடவுளின் தாயை புகழ்கிறோம் எனினும் அது தம திருத்துவத்திற்கு பெரும் மகிமே வளர்க்கிறது தேவதாயி புகழும்போது பிதாவின் அருமையான சிருஷ்டியை சுதனின் அமலோற்பவ மாதாவை பரிசுதாவியின் பத்தினியை புகழ்வதால் திருத்துவத்திற்கு புகழ்ச்சிதானே எலிசபெத் அம்மாள் வாழ்த்திய போது தாய் அந்த வாழ்த்துதலை உடனே கடவுளின் பக்கம் திருப்பினார் அன்றோ அதுபோல இப்பொழுதும் செய்கிறார் ஜெபம் ஜெபமாலே ராக்கினியே அமலோற்பவ மாமரியே மனு மக்களுக்காக மனு பேசுகிறவரே பாத்திமாவில் நீர் நீரளித்த வாக்கும் நம்பிக்கையும் நடைமுறைக்கு வர கிருபை செய்யும் உலகில் எத்தனை மக்கள் உயிரிழந்தார்கள் வேறு எத்தனை பேர் அடிமை தளங்களிலும் இக்கட்டிலும் நெஞ்சுறுகை கிடக்கின்றனர் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாங்கள் அறிய வேண்டும் என்பது உமது மாசில்லா இருதயத்தின் மட்டுக்கடங்கா ஆசை அல்லவா நீர் பரிகாரத்தையும் ஜெபமலை ஜெபத்தையும் எங்கள் பாவங்களுக்காக உள்ளமுடைந்த மனஸ்தாபத்தையும் விரும்புகிறீர் என்றீர் கிறிஸ்தவர்கள் யாவரும் உமது வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கும்படி செய்தருளும் இந்தியாவின் மேல் உம் கிருபை கண்களை திருப்பியர்களும் நாங்கள் ஏழைகள் அம்மா இந்துத்துவ மாய வலையிலிருந்து எங்கள் நாட்டை காப்பாற்றும் அதற்காக இந்திய கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பழுதற்றவர்களாக இருக்கச் செய்யும் அம்மா இறக்கமுள்ள ஜபமாலை மாதாவே ஆமீன் சரிதை கலிஷியாவுக்கும் லியோனுக்கும் அரசனான அல்போன்ஸுக்கு ஒரே ஓர் ஆசை தன் பணியாளர் யாவரும் ஜெபமாலை செய்து தேவதாயை வாழ்த்த வேண்டும் என்பது அதற்காகத்தான் அரைக்கச்சையில் ஒரு பெரிய ஜெபமாலையை தொங்கவிட்டிருந்தான் என்ன காரணத்தினாலோ அவன் ஜெபமாலை செய்வதில்லை எனினும் அவனிடமிருந்த ஜெபமாலையை கண்டு அவனுடைய அரண்மனையிலே உள்ளவர்கள் பக்தியாய் ஜிபமாலை செய்து வந்தனர் ஒரு அரசன் கடும் வியாதியாய் விழுந்தான் அவன் இறந்துவிட்டான் என்று எல்லோரும் எண்ணினர் அச்சமயம் அவன் ஒரு காட்சி கண்டான் ஆண்டவர் நீதி சலமுன் நின்றான் கணக்கற்று பேய்கள் அவனை சூழ்ந்து நின்று அவன் கட்டி கொண்ட சகல பாவங்களையும் சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டின ஆண்டவரும் அவனை நரகத்துக்கு அனுப்ப தயாராயிருந்தார் அந்நேரம் தேவதாய் தோன்றி அவனுக்காக மனு அவன் செய்திருந்த பாவங்களை தராசின் ஒரு தட்டிலும் அவன் தரித்திருந்த ஜெபமாலையையும் அதை கண்டு மக்கள் சொல்லிய ஜெபமாலைகளையும் வேறு ஒரு தட்டிலும் வைத்தார்கள் அதிக கணம் மகாபட்சத்தோடு தேவதாய் அரசனை நோக்கி நீ ஜெபமாலையை எப்போதும் தரித்து என்னை மகிமைப்படுத்தினபடியால் என்னுடைய மகனிடமிருந்து உனக்கு பெரும் கிருபையை பெற்றேன் இன்னும் சில ஆண்டுகளுக்கு உலகில் உயிரோடு இருப்பாய் தவம் செய்து அக்காலத்தை நன்றாய் செலவழி என்று சொல்லி மறைந்தார் அரசன் தன் நினைவு பெற்றபோது உரத்த சத்தமாய் சொன்னான் மகா பரிசுத்த மரியின் ஜெவமாலை பாக்கியம் பெற்றது அதனால் நித்திய நரகத்திலிருந்து தப்பினேன் முழுதும் சுகம் பெற்று தன் மீதி வாழ்நாளை ஜெபமாலை பக்தியை பரப்புவதிலும் அதை பிரமாணிக்கமாய் தானே தினந்தோறும் செய்வதிலும் செலவழித்தான்